சீமன்னு தெரியல இருட்டா இருக்கு நான் அத தொட்டான் புடிச்சும்ச்சி இதாந்தியா எல்லாம் ஒரு குடும்பமே அங்க இருக்குது நான் என்னத்த பண்ண சொல்லு அதாவது அதுக்கு பேர் என்ன தெரியுமா என்ன சுச்சி சொச்சியா சொச்சி இடியாப்பம் ஊத்தப்பம் முறுக்கு மசாலோட பலகாரம் பேரை கொண்ட போய் அதுக்கு வைக்கிற நீ வா அதாவது விபரமா சொல்றேன் சூழ்ச்சி துரோகம் வஞ்சனை பொறாமை எல்லாம் இருக்கு இந்த தட்டுல உட்காருமாட்டேன் உட்கார கூடாது நீ சொல்றது அதாவது நீ சொல்றது இருக்க கடந்த காலம் இது நிகழ்காலம் நடக்கிட்டுவா பள்ளி மாதிரி கையை கட்டிடு கையெழுக்கு நான் சொல்லி மெல்லு மெல்லு மெல்லு மென்னு இன்னைக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு என்னுடைய தோழன் ஆள வந்தான் இல்ல ஆளை வந்தான் அவன் ஒரு நிகழ்ச்சி நடத்தான் அதாவது சொற்பொழிவு சொற்பொழிவு அதை கேட்டுட்டு தான் நம்ம தூங்கணும் என் கையில துப்பு நான் செய்த பாவத்துக்கு அனுபவிக்கிறேன் துப்பு அங்க மட்டும் துப்புலாமா இது கட்டுப்படியா நாளைக்கு ஒரு பயல வேலை கமத்தி இங்கே துப்புன்னு ஒரு போர்டு கழுத்துல மாட்டி ஒரு சட்டியும் போச்சு வா ரேடியோ கேப்போம் தல திங்கிற மாதிரி வாங்க எழுது ஒண்ணு சத்தங்க பாய் தொடர்ந்து ஒண்ணு பேசப்படாது அப்படி போய் உட்கார் உட்கார்ந்து என்ன குரட்டையா இது பைக்க வந்து ஏரோபிளேன் போற சவுண்ட்ல கேக்குது அம்மா தங்க லட்சம் என்ன என்ன என்ன தங்க விஷமே அம்மா தங்க என்னடா இது என்ன தீயணைக்கும் படையில சேர்ந்து விட்டாயா என்ன பண்றாங்க ஒண்ணுமே புரியலையே தண்ணி தண்ணி ஓ எங்க ஹார்டா இருக்குன்னா கொஞ்சம் கடுபடியா இருக்குது அதாவது ரொம்ப கொடூரமா இருக்குது ஆமா உங்க கூட வர்ற கூட மரமும் என்ன செய்யணும் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் போல இருக்குது என்ன அது அது வேற கதை நீ ஒன்னு கவலைப்பட வேணா எனக்கு முதுகு பின்னாலேயே தூங்கு நான் திரும்பி முகத்தை காட்டுறேன் அப்படி நீ எழுந்திரிக்கல நான் என்ன சொல்றேன் நீ என்ன கேக்குற நான் தூங்கின பிறகு நீ தூங்கணும் அந்த சத்தத்துல நான் எழுந்து நானே போய் காப்பி போட்டு குடிச்சிட்டு தமிழர்ல உனக்கும் காப்பி எடுத்துட்டு அம்மா உலக எழுந்திருங்க வேண்டியதா இருக்குது இப்படியே வச்சுக்கோ நம்ம வீட்டுல நல்லா இருக்குது அக்கம் பக்கத்துல சிறுப்பாச்சு இருக்கிறாங்களே நான் என்ன பண்ண அப்போ நம்ம ஒரு ஒப்பந்தம் இந்த பாரு தங்கம் இந்த விளையாட்டெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம் என்னுடைய ஆள வந்தான் ஒரு அடங்காப்படாரியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்ல இப்ப எப்படி குடும்பம் நடத்துனாங்க தெரியுமா பைரமும் தங்கமும் போல இருக்கிறாங்க நாய கூப்பிடுறான் நீ குடுத்தது எங்க பார்த்தான் ரெண்டு வருஷம் கழிச்சு வர சொல்லி இருக்க அதெல்லாம் நாலு அளவுல சரியா போகணும் வச்சுக்க இப்ப சமையல் ஆயிடுச்சு அரைக்கணும் தான் துவையலா குரல் தங்க லட்சுமி தங்க லட்சுமி கூப்பிட்டீங்களா ஆமா ஆமா வா! என்ன செய்துகிட்டு இருக்க என்ன பலகாரம் செய்யறதுன்னு தோசை தான் இருந்தது சொல்லுங்க எடுத்து இதா போட்டு பெரியதாவி மாதிரி <tiriye> <tiriye? tiriye? tiriye>? உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும் பத்தி இல்லீங்க இது முக்கியமான விஷயங்க தங்கலட்சுமி பூரிக்கு ஏற்பாடு பண்ணு பையன் சொல்லணுமா கேட்டு வரடா நம்ம ஐயாவை அடிச்சு போட்டாங்க